நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாடக அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்டாரமுதக் கடலே போற்றி காவாய் கனகத் போற்றி கையடை மலையானே போற்றி போற்றி சரணமென்றடையில் வேண்டுதான் தடும்ற்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணியக் கடலில் தோன்றி திறமுரு சிதம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்திக் கடையதேன் உயிர்ந்தவாரே வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமையிலும் பங்கிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையெஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே உலக நாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாதிய நீர் மதிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தூக்கு சீர்த்திரு தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாய் அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் ஆலயத்தின் தலைவர் ஐயா ராமச்சந்திரா அவர்களே திருமலை மாநாட்டு குழு தலைவர் ஐயா டாக்டர் கருணாநிதி அவர்களே எங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் ராஜகோபாலன் அவர்களே சிங்கப்பூரில் திருமுறையை வளர்க்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் சிவகுமாரன் அவர்களே அன்பிற்குரிய திருமுறை செல்வன் வெங்கட்ராமன் அவர்களே ஐயா வரதராஜன் அவர்களே வந்திருக்கக்கூடிய மற்ற சாந்தோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் திருவடிகளையெல்லாம் வணங்கி இன்றைய முறையை தொடங்குகின்றோம் இது மார்கழி மாதம் பகவத்கீதையில் கண்ணன் பேசுகிறான் மாதங்களில் நான் மார்கழியாகிறேன் மார்கழி மாதம் அவளது புனிதமான மாதம் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் என்று எண்ணிய பெருமக்கள் இந்த மார்கழி மாதத்தை அவளது புனிதமான மாதமாகக் கருதினார்கள் ஏன் தெரியுமோ நமக்கு ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு பனிரெண்டு மாதம் என்பது தேவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மாதம் என்பது தேவர்களுக்கு ரெண்டு மணி நேரம் இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு ரெண்டு மணி நேரம் நமக்கு இது முப்பது நாள் பெரும்பகுதி இருபத்தி ஒன்பது நாள் தான் வரும் தை ஒன்ன சேர்த்தா முப்பது நாள் ஆகும் இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு விடிகால நாலிருந்து ஆறு வரைக்கும் காலையில நாலிருந்து ஆறு மணி இந்த நேரத்திலே பெருமாரை நினைப்பது சிறப்பு என்று திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் பாடக்கூடிய ஒரு மரபு இந்த சைவ வைணவ பெருமக்களுக்கு இருக்கிறது அதனால இந்த மார்கழி மாதத்துக்கு அவ்வளவு புரிதம் இந்த மார்கழி மாதத்திலேதான் திருவாதிரை தரிசனம் வரும் இந்த மார்கழி மாதத்திலேதான் வைகுண்ட ஏகாதசி வரும் இந்த மார்கழி மாதத்திலேதான் கிறிஸ்துமஸ் வரும் அது என்னவோ அந்த மார்கழி மாதத்துக்கு அப்படி ஒரு மதிப்பு மரியாதை மார்கழி மாதம் முப்பது நாளும் இறைவனை சிந்திக்க வேண்டும் இறைவன் அடியார்களோடு சிந்திக்க வேண்டும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று மாணிக்க வாசக சாமி கேட்ட மாதிரி அடியார்கள் நடுவில் இருந்து பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நம்முடையுரகாளளியம்மன் ஆலயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் உண்டாக்கினார்கள் அதனாலே நல்ல அடியார்களுக்கு முன்னால் சிறந்த அடியார்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அடியார் இல்லாத ஒருவன் பெற்றிருக்கிறேன் அதுதான் இன்றைய தொடக்கம் பெரியவராணத்தை அடியார்கள் பெருமைக்கு எல்ல கிடையாது அவர்கள் தம்மையே ஒப்பார் அவர்களுக்கு சமானம் கிடையாது பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் சிவபெருமான் சொல்றார் அவங்களை பத்தி அந்த அடியார்கள் வரலாறு இப்போ நாம் சிந்திக்க போகக்கூடிய ஒரு வரலாறு மொத்தம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடினார் எல்லா வரலாறும் வரும் கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு பெரிய புராணம் என்ற கடலுக்குள் முழுகி நாம் முத்து போகிறோம் மொத்தம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டு ஆனா பழைய பதிப்புகள் பேசுகின்றன நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பாட்டுகள் சேக்கிலார் புராணம் பாடியவர்கள் நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பாட்டு என்கிறார்கள் ஆனா இப்ப கிடைக்கிறது நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டு முப்பத்தி மூணு பாட்டு நடுவில் வெள்ளியம்பல தம்பிரான் சேர்த்த வெள்ளி பாட்டு என்று பேசுகிறார்கள் அந்த பாட்டுகளும் நல்லாவே இருக்கு அதனாலே மொத்தம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடுகள் திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறுபது நாயன்மார்களையும் பாடினார் அவரை சேர்த்தா அறுபத்தி ஒன்று அவங்க அப்பா சடையனாரை சேர்த்தா அறுபத்தி ரெண்டு அவங்க அம்மா இசைஞானியாரை சேர்த்தா அறுபத்தி மூணு இந்த அறுபத்தி மூணு பேரையும் பாடக்கூடிய வாய்ப்பு சேர்க்கலாருக்கு கிடைச்சது இவர்கள் வரலாறு என்ன தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வரலாறு தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக வரலாறு தமிழ்நாட்டினுடைய இலக்கிய சிறப்பு இவ்வளவு சேர்ந்த ஒரு நூல் பெரிய புராணம் கந்தனுடைய புராணத்துக்கு கந்த புராணம் என்று பெயர் திருவிளையாடலை சொன்னால் திருவிளையாடல் புராணம் என்று பெயர் ஆனால் பெரிய புராணத்துக்கு மட்டும் பெரிய புராணம் என்று பெயர் ஏன் திருத்தொண்டர் புராணம் என்பதை விட பெரிய புராணம் என்பது பேச்சுவழக்கில் உள்ளது ஏன் பெரிய புராணம் தொண்டர்தம் பெருமை சொல்ல சிவபெருமான் தொண்டர் உள்ளத்துக்குள் அடக்கம் அதனால தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிய தொண்டர்கள் வரலாறு பெரிய புராணம் ஆண்டவன் வரலாறு கூட அடியார்களுக்கு முன்னால் பெரிய புராணம் என்று பேசப்படவில்லை அடுத்த செய்தி பெரிய புராணம் என்ன சொல்லுகிறது கோயிலுக்கு சென்ற அடியார்கள் வரலாறு கூறுகிறதா இல்லை வழிபட்ட நாயன்மார்கள் வரலாறு கூறுகிறதா இல்லை அதெல்லாம் இருக்கு என்ன தெரியுமா அடியாரிகள் வீட்டு வாசற்படியில் ஆண்டவன் வந்து காத்து கிடைக்கிறான் என்ற செய்தியை சொன்னது பெரிய பிராணம் நீங்க கோயிலுக்கு போறது இருக்கட்டும் உங்க வீட்டு வாசப்படிகளே பெருமான் காத்து கிடைக்கிறான் கதவை திறங்கள் மனக்கதவை திறங்கள் மறைக்கதவை திறந்தது மாக்கதவை திறங்கள் என் பெருமான் உங்கள் வீட்டு வாசற்படையிலே காத்து கிடக்கிறான் என்று பேசியது பெரிய புராணம் பனிரண்டு அதன் ஆசிரியர் பெருமக்கள் இருபத்தி ஏழு பேர் திருமுறை ஆசிரியர்கள் சிவபெருமான சேர்த்து இருபத்தி ஏழு பேர் நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் மாதிரி தொடங்கி வைத்த பெருமை முதலில் பாடிய பெருமை முதலில் வைக்கப்பட்ட பெருமை திருஞான சம்பந்தருடைய பாடலுக்கு உரிய தோடு அம்பால் தோடு ஆரம்பிச்சார் நிறைவு செய்யக்கூடிய பெருமை சேர்க்கலாருக்கு வாய்த்தது உலகலாம் என்று முடித்தார் முதல் எடுத்து தோ பதினெட்டாயிரத்தி சொச்சம் பாட்டு திருமுறைகள் கடைசி பாட்டு உலகலாம் எல்லாம் தத்துவத்தை அடக்கியவை ஓமத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே என்பது திருப்புகள் நிறைவு செய்யக்கூடிய பெருமை சேர்க்கலாருக்கு வாய்த்தது தெய்வம் மனக்கும் செக்யுள் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெரிய புராணத்துக்கு இப்படி சொல்றார் தெய்வம் பணக்கும் செஞ்சுள்ளது இரண்டு நிகழ்ச்சிகளை சொல்லி நூலுக்குள் போகிறேன் முதலாவது நிகழ்ச்சி சேர்க்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை பாடினார் கிட்டத்தட்ட பனிரெண்டாம் நூற்றாண்டு அதற்கு எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் பாடினார்கள் பாடி முடித்தது பாடி முடிந்த பின்னால் பல பெருமக்கள் அதற்கு உரை எழுதினார்கள் அந்த உரைகளில் மிக சிறப்பான உரை அற்புதமான உரை விளக்க உரை நயமான உரை சைவ சித்தாந்தத்தில் ஈடுபட்ட பெருமக்கள் தலைமையில் வைத்து கொண்டாடக்கூடிய உரை சிவகைமணி ஸ்ரீ கே சுப்பிரமணிய முதலியார் எழுதியது கோயம்புத்தூரை சேர்ந்த பெருஞ்செல்வர் எதில பெருஞ்செல்வர் சிவஞானத்தில பெருஞ்செல்வர் சிவஞானம் பெருஞ்செல்வர் அதனால உரை எழுதினார் அத்தனை பாட்டுகள் மனத்தை அறிந்து உரை எழுதியவர் சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய உதவியார் ஒவ்வொரு பாட்டு எடுத்தி பெரிய வாட்சியான் பொள்ள வியாஜானம் பண்ணன பண்ணனவர் இவர் ஏழு தொகுதி ஏழாம் தொகுதி வெளியீட்டு விழா ஆயிரத்தி சிதம்பரத்தில் கனராஜ பெருமான் தான் எல்லாம் சைவர்களுக்கு கோயில் சிதம்பரம் வைஷ்ணவர்களுக்கு கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் சிதம்பரம் தான் பழைய காலத்தில் அரங்கேற்றம் நடந்தது சேர்க்கலாருடைய நூல் இப்போ அதுக்கான ஒரே அங்கே அரங்கேற்றம் இந்த ஏழாம் தொகுதி வெளியீடு அதான் நிறைவான தொகுதி வெள்ளான சர்க்கத்துல முடிக்கிறார் இந்த வெளியீட்டு விழாவுக்கு பல பெருமக்கள் வந்திருந்தார்கள் எல்லாம் சுப்பிரமணிய முதலியார பாராட்டி நிறைய பேசினார்கள் அறிஞர் ஞான சம்பந்த குருதேவர் சொல்லுவார் அந்த அளவுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர் அந்த ஓரத்தில் உட்கார்ந்தவர் எந்திரிச்சார் ஐயாவுக்கு ஒரு பரிசு கொடுக்க வந்தார் என்ன பரிசு தெரியுமா இவ்வளவு பெரிய புத்தகம் அந்த ஏழாம் தொகுதி அதுக்கு பூரா கலிக்கா கட்டுங்க போட்ட அட்டை அவ்வளவு சுத்தமான தங்கம் கிட்ட தட்டை ஐம்பது பவுனாவது தேரும் அப்போ ஐம்பத்தி நாலு அட்டை ஒரு பக்கம் நடராஜா ஒரு பக்கம் சேர்க்கல திருவுருவம் உள்ள கொண்டு வந்து கொடுத்தார் சிவகாய்மணிக்கு ஒன்னும் புரியலை இவரு இந்த அளவுக்கு செய்யக்கூடிய செல்வ வளம் வாழ்ந்தவர் அல்ல ஆனால் கொடுக்கிறார் வாங்கிட்டார் அவர் சொன்னார் தேப்போமே உங்கள் பெருமைக்கு இது ஒரு சிறிய காணிக்கை இவர் கேட்டார் இது யார் கொடுத்தது அவர் சொன்னார் அந்த ஓடத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரே அவர் கொடுத்தது அவர் யார் எழுந்திருக்க சொல்லுங்கள் சிவப்பா ஒருத்தர் உடம்புல திருநீரு பதினாறு இடத்துல திருநீரு கருத்துல ருத்ராட்சி சிவா சிவா சிவா ஒரு பெரியவர் எழுந்தார் அவருக்கு அப்ப வயசு ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு தான் இருக்கும் எழுந்தார் அவர் யாரு தெரியுமா திருவையாற்று கோயில் திருப்பணி பண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல திருவயாற்றிலே அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பர்தனி அவள் ஆலயத்துக்கு கருங்கல் திருப்பணி பண்ணனவன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் அப்ப செலவு அவர் பெற மெய்யப்ப செட்டியார் பேரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கினுடைய டைரக்டர் எழுந்தார் இவர் கேட்ட இந்த நூலை நீங்க கொடுக்காம ஏன் தேப்போம் கையில கொடுத்து கொடுக்க சொன்னீங்க அந்த பெரியவர் சொன்னார் தமிழுக்கு தமிழ் மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனால கையில கொடுத்தேன் பேரை சொல்லி ஊரு பேரை சொல்லி மறந்தராம முதல்ல எம் பேரை சொல்லுங்க என்று சொல்லி அதுக்கு அப்புறம் தானே கொடுப்போம் அவர் தந்தையரை மறைத்துக் கொண்டு தமிழுக்கு மரியாதை தமிழ் செய்ய வேண்டும் சிவகைமணி சொன்னார் சோழ மன்னன் நடராஜ பெருமானுடைய ஆலயத்துக்கு பொன் வெய்தான் செட்டியார் ஒரு சிறப்பு இரண்டாவது சிறப்பு இங்க சொந்த ஊர் தேவகோட்டை அந்த ஊரில் சிவன் கோயிலே அந்த காலத்தில் கிடையாது நாலு மூலைகளையும் நாலு சிவன் கோயில் ஊருக்கு வெளியில வெளிமுத்தின்னு ஒரு ஊரு கண்டதேவின்னு ஒரு ஊரு இழுவங்கோட்டைன்னு ஒரு ஊரு எரவசேரின்னு ஒரு ஊரு வெளியில நாலு பக்கத்தில் நாலு சிவன் கோயில் ஊருக்குள்ள சிவன் கோயில் கிடையாது எல்லாருக்கும் அருத்தம் எப்படியாவது ஒரு சிவன் கோயில் கட்டிடணும் ஏறத்தாழ ஒரு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாரும் என்ன பண்ணாங்க ஊருக்குள்ள சிவன் கோயில் எங்க கட்டலாம் ஈசாய மூலையில் கோயில் கட்டினா ஊர் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில கூட ஈசான்ய மூலையில ஈசான்ய மூலையினா வடகிழக்கு மூளை வடகிழக்கு மூலையில பூஜை அறை வைத்தால் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் வடகிழக்கு மூளை அதற்குரியது வடகிழக்கு மூலையில தண்ணீர் வைக்கணும் ஒரு பள்ளம் பறிக்கணும் அதுல தண்ணி இருக்கணும் எப்பவுமே இதெல்லாம் சாஸ்திரங்கள் வடகிழக்கு மூலையில ஒரு இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து பார்த்தா இவங்க பார்த்த இடத்தை வேற ஒருத்தர் விலைக்கு வந்துட்டார் முதல்ல அவர் தான் வாங்கி இருக்காரு அப்புறம்தான் இந்த இடம் நல்லா இருக்கு முன்னாலே வித்தாச்சு யாரு வாங்கினவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர் வன்றொண்டர் நாராயணன் செட்டியார் வாங்கிட்டார் அவருக்கு பேரு வந்தொண்ட பேரு யாரு வச்ச பேர் தெரியுமா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வச்ச பேரு சாமிநாதை இருக்க ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏன் வன் ரொண்ட பேர் வச்சா தெரியுமோ ஒவ்வொரு நாளும் பிள்ளையாருக்கு முன்னால நூத்தி எட்டு முறை காதை பிடிச்சிட்டு ஒழுங்கா உக்கி போட்டு எந்திரிப்பாராம் நம்மள மாதிரி ஜம்ப் பண்றது இல்லை கீழே உட்கார்ந்து எந்திரிக்கணும் ஒரு பத்து முறை உட்கார்ந்து எந்திரிச்சால தெரியும் தூக்கி விடுறதுக்கு ரெண்டு ஆள் தேவைப்படும் நமக்கு நூத்தி எட்டு முறை உக்கி போட்டு நூத்தி கும்பிடு போட்டு எந்திரிப்பாராம் அப்பா உன் தொண்டு வந்தொண்டு அப்படின்னா வகாதித்துவார் அதனால இவருக்கு வன்றொண்டர்னு பேரு ஒரு முக்கியமான செய்தி அந்த புண்ணியவானுக்கு இரண்டு கண்ணும் தெரியாது பகவான் அகக்கண்ணை திறந்தால் முகக்கண்ணை மூடிவிட்டான் அகக்கண் திறந்திருந்தால் ஆனந்தம் பெருகும் என்று முகக்கண் மூடி நின்றான் முருகன் முகக்கண் மூடி நின்றான் பழைய காலத்துக்கு அதனால முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் திருமூலர் திருமந்திரம் அவருக்கு அகக்கண் திறந்தது முகக்கண் கிடையாது அவர் அந்த இடத்தை வாங்கிட்டார் எல்லாரும் அவர்கிட்ட போனாங்க வந்தோட செட்டியாரே நீங்க வாங்கி இருக்கீங்க எதுக்கு வாங்கினீங்க நான் சேர்க்கிலாருக்கு கோயில் கட்டுறதுக்காக வாங்கி இருக்கிறேன் சிவபெருமானுக்கு கட்டப்படாதா சிவபெருமானுடைய புகழை வெளிப்படுத்தியவர் அடியார் கோயில் கட்ட இடம் பண்ணி இருக்கிறேன் இந்த மணியிலே தேவகோட்டை கோயில் மணி அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன் பெரிய மணி அடிச்சு காட்டுறீங்களா இன்னும் அந்த மணி தேவகோட்டையில இருக்கு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த இடம்மே சேர்க்கிலார் கோயிலுக்கு திரும்ப ஒரு நாள் வந்தாங்க கூடவே பணம் இந்த இடத்தை கொடுத்துருங்க நம்மள அந்த என்ன பண்ணிருப்போம் நல்ல வேலை வாங்கியிருப்போம் இவர் சொன்னார் சிவன் கோயில் கட்ட உங்களுக்கு இடம் வேணும் அவ்வளவுதானே சரி கொடுக்கறேன் இந்த இடத்தை கொடுக்கிறேன் ஆனா ஒண்ணு என்ன ஒரு பைசா கூட பணம் வாங்கிக்க மாட்டேன் சிவன் சிவன் கோயில் கற்றதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு எல்லாம் தடவு கொடுத்ததுங்க கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் இவ்வுலகம் காணலென்றே ஒல்லும் வகை அறிவித்தாய் உள்ளே நின்று என் உடையானே நின்றருளும் உதவுகின்றாய் இல்லை என பிறர் பார்க்சண்டு இனவாவண்ணம் ஏற்றம் அடித்தாய் இரக்கம் என்னே என்ன செம்பகரு சிறுகாலை ஆட்கொண்ட தேவ தேவே ராமலிங்க சுவாமி வார்த்து எல்லாம் கடவுள் கொடுத்தது அவன் கொடுத்தது அவனுக்கு நான் திருப்பி கொடுக்கிற பொழுது காசு வாங்க மாட்டேன் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட இருந்து நாங்க காசு கொடுக்காம வாங்க மாட்டோம் ஊர் போது உள்ள கோயில் கட்ட ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட சும்மா வாங்கினா நாளைக்கு அது நகர கோயிலா இருக்காது நாராயணன் செட்டியார் கோயிலா மாறி போயிரு பணம் கொடுத்து மாட்டேன் நமக்கு என்ன தோணுது இப்படி எல்லாம் ஒரு காலத்திலே இருந்திருக்கிறாங்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கண்டரேக புராணம் பாடுறதுக்கு தேவக்கோட்டைக்கு வந்தேன் உட்கார்ந்து கண்ட தேவி புராணம் பாடினார் இந்த சண்டை அங்கே போய் சொன்னார் நீங்க பணம் கொடுக்க வேண்டாம் அவர் இடம் கொடுப்பார் நீங்க வேற ஏதாவது செஞ்ச என்ன செய்ய சேக்கிலாருக்கு ஒரு சந்நிதி கட்டுங்கள் சிவன் கோயில்ல சேக்கிலாருக்கு தனி சன்னிதி கிடையாது அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட சேக்கிலாரின் குன்றத்தூரிலே சேர்க்கிலார் கட்டிய ஒரே ஒரு கோயில்ல மட்டும் அவருக்கு தனி சன்னிதி உண்டு அவர் கட்டிய கோயில் திருநாகேஸ்வரம் மாதிரி தன் சொந்த ஊரான குன்றத்தூரிலே ஒரு கோயில் கட்டினார் அதுல மட்டும் அவருக்கு ஒரு சந்நிதி உண்டு மற்ற ஊர்ல எல்லாம் தனி சன்னிதி கிடையாது தேவக்கோட்டையில் ஒரு தனி சன்னிதி சேர்க்கிலாருக்கு வைக்க வேண்டும் அவருடைய குருபூஜையை கொண்டாட வேண்டும் அவருக்கு உற்சவமூர்த்தி உண்டாக்கப்பட வேண்டும் திருவிதி விழா செய்ய வேண்டும் பெரியணம் படிக்கப்பட வேண்டும் நிபந்தனை மகிழ்ச்சி கோயில் கட்ட வாங்கிய இடத்தில் சிவபெருமான் மீனாட்சியோடு கூடியிருக்கிறார் எவ்வளவு ஈடுபாடு இருக்கோம் இந்த பெரிய புராணத்தில் அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் கேட்டா செயற்கரையை செய்வார் பெரிய திருக்குறளுக்கு விளக்கம் பெரிய புராணம் பெறண்மனை நோக்காத பேராண்மை என்ற திருக்குறளுக்கு விளக்கம் கம்ப ராமாயணம் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் கொன்ற மகற்கு என்ற திருக்குறளுக்கு விளக்கம் கந்த புராணம் இந்த மூணு நமக்கு என்ன முக்கியம் இப்போ செயற்கரையை செய்வார் பெரியர் அதனாலதான் பெரிய புராணம் பெரிய புராணம் ஆயிற்று அதிகாரிகள் செயற்கனே செய்தவர்கள்ியார் சுவாமது நாயன்மார் சேலத்தில் நாலாவது நாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதி அவரை கூட்டு உட்கார வச்சு அந்த நூலை வெளியிட்டார்கள் சாமி கேட்டார் வெளியிடுவதற்கு முன்னால நூல் மொத்தம் எத்தனை அச்சு போட்டீங்க ஆயிரம் பிரதி அச்சி போட்டியும் மகிழ்ச்சி வித்து கொடுக்க போறார் சரியா இருக்கா எல்லா பிரதியும் ஒரு புத்தகம் மிச்சம் இருக்கப்படாது இருந்த பேச என்ன போய் அறுபத்தி நாலாவது நாயர்மார் சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன சுண்ணாம்பு கால வாயிலையா போட்டாங்க இந்த யானை வந்து என் தலையை திடறி நான் என்ன இறந்தவங்களை எழுப்பினேனா முதலை வாய்ப்புள்ளையை ஏழு எட்டு வருஷம் கழிச்சு எழுப்பினேனா எனக்கு போய் அறுபத்தி நாலாவது நாயன்மார் பக்கம் கொடுத்தா நாளைக்கு வரிசைக்கு அறுபத்தஞ்சு ஆறு அறுபத்தேழு அவர் சிபாரிசிக்கு நாயனார் இவர் சிபாரிசிக்கு நாயனார் போயிடும் சொன்னது யாரு கிருவானந்த வாரியார் சாமி புண்ணியவார் அப்ப எவ்வளவு மரியாதை அந்த அறுபத்தி பகவான் ரமணரை திருத்திய பெருமை அறுபத்தி மூவருக்கு பகவான் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தெரியுமா வெங்கட்ராமன் பெரிய ஊராணம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படியே படிச்சு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அறுபத்தி மூவரையும் பார்த்து கும்பிட்டு போயிடும் ஒரு பத்து பன்னெண்டு வயசு அவங்க அப்பா இறந்து இறந்து போறதுன்னா என்ன படுத்து து போல இருக்கு எங்க அப்பாவுக்கு மூச்சு ஓடலையே அப்ப இது சாகுறது இல்லை வேற என்னவோ இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தேகம் வளர்ந்தது ஒருத்தர் ஒரு நாள் வந்தார் தம்பி திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறியா திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஒரு உபதேசம் கிடைச்ச மாதிரி இருக்கு அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை மனசுல பதிஞ்சு போச்சு ஒரு நாள் படிக்கிறதுக்கு உட்கார்ந்தா கிராம படிச்ச ஆத்தர வருது பொதுவாக இலக்கணம் கொஞ்சம் கசப்பாத்தான் இருக்கும் தமிழ் பெருமக்கள் மன்னிக்க வேண்டும் ஒரு கூட்டல இலக்கணம் பேச ஆரம்பிச்சா பேசுறாள் ஒருத்தர் தான் இருப்பாரு மைதுக்காரர் கூட எடுத்தேன் இந்த பிறவி எடுத்தது இந்த ரென்னன் மார்க்கின் கிராமரை பாட பண்றதுக்கா வேணாம் போ தூக்கி வச்சுட்டு தியானத்தில் உட்கார்ந்துட்டார் அவங்க அண்ணன் பக்கத்துல வந்தார் வேண்டாம் இப்படி எல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னதுக்கு இப்படி தியானம் பண்றவனுக்கு படிப்பு என்னத்துக்கு ஆமா எனக்கு என்னத்துக்கு இந்த படிப்பு எனக்கு என்னத்துக்கு இது சந்தை படிப்பு அல்ல வேண்டாம் திருவண்ணாமலைக்கு போகணும் திருவண்ணாமலைக்கு போகணும் அவங்க அண்ணா பக்கத்தில் வந்தார் வெங்கட்ராமா அஞ்சு ரூபா பணம் கொடுத்துருக்கேன் பள்ளி கொடுத்த போய் எனக்கு அந்த போயிரு அஞ்சு ரூபா அந்த காலத்தில் மதுரையில் ரொம்ப மகிழ்ச்சி அஞ்சு கிடைத்தது என்ன அஞ்சு அஞ்சுங்க அஞ்சு மந்திரம் மாதிரி அஞ்சுள்ள யானைகள் அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்சு அங்குசமாவன திருவோலர் திருமந்திரம் அஞ்சு அஞ்சு சரி வாங்கினார் ரெண்டு ரூபாய வச்சுட்டு மூன்று ரூபாய் எடுத்துக்கிட்ட சிவைய நம வச்சு சிவைய எடுத்துக்கிட்ட என்பது மறைப்பு சக்தி மா என்பது மாயை மலம் மலம் சி என்பது சிவம் வா என்பது பராசக்தி என்பது ஆன்மா சிவையிட்டார் நம்ம வேண்டாம் இந்த மறைப்பு சக்தியும் வேண்டாம் இந்த மலங்கள் போகட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டு ரூபாயை வச்சுட்டு மூன்று ரூபாய் எடுத்துக்கிட்டார் கடதாசி எழுதினார் நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு செல்கிறேன் இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது நான் ஆரம்பிச்சு இதுன்னு வந்துருச்சு எழுதுகிற பொழுது நான் வெங்கட்ராமன் இருந்தது இப்போ இது நினப்பு வந்துருச்சு அவ்வளவுதான் இது நான் போச்சு இது நல்ல காரியத்தில் பிரவேசித்து இருக்கிறது இரண்டு ரூபாய் இத்துடன் வைத்திருக்கிறேன் என்னை தேட வேண்டாம் கையெழுத்தெல்லாம் கிடையாது போயிடுச்சு திருவண்ணாமலைக்கு ஓடு ரயில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் தம்பி எங்க போற திருவண்ணாமலைக்கு போற திண்டிவனத்துக்கு வாங்கி இருக்க ஒருத்தர் சொன்னாரு திண்டிவனம் போன திருவண்ணாமலைக்கு போகலாம் திண்டிவனம் போகண்டாம் விழுப்புரத்தில் இறங்கினா திருவண்ணாமலைக்கு போயிடலாம் அப்படியா சரி இதுவும் கடவுள் செயல் சொன்னவர் ஒரு முசிலின் பெரியவர் அங்கே போகுது அந்த ஊர் விழுப்புரம் இறங்கி ரெண்டு ரூபா பதிமூணு அண்ணாவுக்கு டிக்கெட்டு ஒரு ரூவா மூணுனா மிச்சம் ஒரு பேரிக்கே வாங்கி சாப்பிட்டுது பசிக்குது கடைசி அந்த ஊருக்கு பக்கத்துல திருவண்ணாமலைக்கு முன்னாலே அரையணி நல்லூருக்கு போனது சாயந்தரம் நேரம் பசியா பசிக்குது யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா சிவா அரையணி நல்லூர் கோயில் வாசப்படியில கோயில் அர்ச்சகர் இருக்கிறார் அவருக்கு போய் என்னமாவது பிரசாதம் கிடைக்குமா சாமி ஊருக்கெல்லாம் ஞானம் கொடுத்த புண்ணியவான் கொஞ்சம் பிரசாதம் ஐயர் போராடிட்டார் இவர் வெளியிலே காத்து கிடக்கிறார் சாயந்தரம் வேலைக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாங்க அதை அவர் வாங்கிட்டு வந்து இந்த பிள்ளைகையில கொடுத்தார் அவருக்கு புண்ணியம் பாருங்க கொடுத்து வச்ச அர்த்தம் கிடைக்கும் இந்த புள்ள சாப்பிட்டுது மறுநாள் காலையில ஒரு வீட்டுக்கு போனது அப்படியே காட்சி கொடுத்த மாதிரி நிக்குது அந்த வீட்டுக்காரமா கதவை திறக்கிறாங்க அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி எங்க வீட்டு வாசலுக்கு கிருஷ்ணனே வந்திருக்கிறான் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க இந்த புள்ள போகுது இனிமே நடந்து ரொம்ப தூரம் போக முடியாது திருவண்ணாமலைக்கு போறதுக்கு டிக்கெட்டு வாங்கணும் கையில காசு இல்ல காதல ரெண்டு கடுக்கன் கிடக்கு கடுக்கனை வட்டி கடையில் அலமாச்சு பணம் கொடுத்தான் கூட ஒரு சீட்டு திருப்பி கட்டுறது முடிச்சவனுக்கு இந்த வட்டி கணக்காச்சான் வேணாம் போ டிக்கெட் எடுத்து புறட்டு வார கொஞ்சம் பைசா பணம் இருக்கு ஒரு தஞ்சை தாப்பில் வந்தா சாமி முடியுமா ஓஹோ அண்ணாமலையார் அப்படி சொல்ற சரி முடிக்கணும் முடிக்க தூக்கி எரிச்சு கட்ன கோவணத்தோட போய் பாதாளி கும்பிட்டு மலையை சுத்தி வந்து அண்ணாமலையார கும்பிட்டு தவத்தில உட்கார்ந்தது போன பையன் வந்த பையன் எல்லாரும் கல்லாத அடிச்சா சேஷாத்திரி சுவாமி வேல இருந்து பார்த்தா உள்ள ஒரு சாமி தவம் பண்ணுது முதலியார் இங்க வாங்கோ அண்ணாமலை முதலியார் இங்க வாங்கோ அண்ணாமலை முதலியாரை கூட்டிட்டு போய் சேஷாத்திரி சுவாமியும் அண்ணாமலை முதலியாரை அப்படியே துவக்கினாங்க ரமண பகவான் வெங்கட்ராமன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாசம் உள்ள தவம் தொடையெல்லாம் போச்சு ஒரு பக்கம் நட்டுவாக்காளி தேழு பாம்பு எல்லாம் கடிச்சு கடிச்சு கடிச்சு அந்த ஒரு கால் தொடை அந்த மாதிரி ஆயிப்போச்சு சாமி நடக்கிற போதே ஒரு கால தாங்கி நடப்பார் பார்த்தீங்கன்னா தெரியும் திருவண்ணாமலையில தூக்கிட்டு வெளியில வந்து உட்கார வச்சா பிரஜையே கிடையாது அண்ணாமலை முதலியார் உடம்பு முழுக்க தயிர் சாதத்தை தடவின சாப்பாடு கொடுத்தாங்க தீபம் காமிச்சாங்க ஒரு ஒரு மாசம் ஆச்சு கொஞ்சம் தேடி இருக்கார் பேசல நிமிர்ந்து பார்த்தார் ஒரு புத்தகம் இருந்தது புத்தகத்தை எடுத்தார் படிக்க ஆரம்பிச்சார் அண்ணாமலை முதலியார் எட்டி பார்த்தார் புத்தகத்தை புரட்டிட்டு போய் கையை வச்சார் திருச்சுழியின்னு போட்டது அது என்ன புஸ்தகம் சேர்கிலார் பெருமான் எழுதிய பெரிய புராண புஸ்தகம் திருத்தொண்டர் புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியில் போய் நிற்கிறார் எம்பெருமாள் கனவுல காட்சி கொடுத்து யாம் இருப்பது திருக்கான பேருங்கிறார்கள் அங்க இடத்த காமிச்சார் திருச்சுடி சாமிக்கு சொந்த ஒரு திருச்சுலியா அண்ணாமரை முதலியார் கேட்டார் தலையை அசற்றார் அண்ணாமரை முதலியார் ஆடு விட்டார் திருச்சுடிக்கு வந்தார்கள் இவங்க மாமா அங்கே இருந்தார் அப்பா காலமாயிட்டார் அல்ல அம்மா மட்டும் தானே அழகம்மையார் அங்கிருந்து மாமா புறப்பட்டு வந்தார் பார்த்தார் வெங்கட்ராமன் வர்றதல்ல அம்மாவே புறப்பட்டு வந்தார் அம்மாவை பார்த்தார் தாயே வேண்டாம் இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது இந்த அடியார்களோடு அடியாராக நான் திருவண்ணாமலையில் இருக்க போகிறேன் போ இனிமே சொன்ன ரமண பகவானுடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை பெரிய புராணத்துக்கு அவ்வளவு சேர்க்கலாறு வரலாற்றை உமாபதி சிவாச்சாரியார் பாடினார் சேர்க்கலாருடைய வரலாறு சொல்லுகிறோம் தொண்ட நாடு தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து அப்பையாரு வாக்கு வேடம் உடைத்து மலை நாடு யானை அதிகம் மேதக்க சோழ வள நாடு சோழ நாட்டுல சோறு சோற்றால் மறையடைக்கும் சோனாடும் பாடியிருப்பா அப்பையா ஒரு ஊர்ல சோறு ரொம்ப கிடைக்குதுன்னா என்ன அவ்வளவு புகழா இல்ல சோறுன்னா வேற அர்த்தம் உண்டு சோறுனா மோட்சம்னு அர்த்தம் பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் மாணிக்க வாசக மோட்சம்னு அர்த்தம்ங்க கோயிலுக்கு போனா சோறு கிடைக்கும்னா என்ன அர்த்தம் மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம் நம்ம வாங்குற தயிர் சோறு அதெல்லாம் கிடையாது அப்ப சோறுனா சோழ வளநாட்டிலே பல ஞானிகள் பல சன்னியாசிகள் பல அடியார்கள் திருவாரூர் தேவாசிரியன் மண்டபம் எல்லாம் இருந்ததுனாலே அது மோட்சம் தரக்கூடிய இடம் சோழ வளநாடு சோருடைத்து பூலிகர்க் தென்னாடு முத்துடைத்து எங்க பாண்டிய நாடு நான் மதுரக்காரன் அதனாலே அது முத்துடைத்து என்ன முத்து கிடைக்கிறது ஒரு பெருமையா முத்துனா என்ன தெரியுமா சிப்பியில இருந்து தானா வெளியில வர்றது முத்து முத்துவுக்கு பாலிஷ் போட வேண்டாம் அது இயல்பாகவே ஒளி நீக்கிறது முத்து இயல்பாக விடுபட்டு இயல்பாக ஒளியை சேர்ப்பது முத்து அதான் முத்தீன்னா முத்தீனா என்ன அர்த்தம் இயல்பாக விடுபடுவது எல்லாத்திலே இருந்தும் விடுபடுவது வீடு பேரு விடுவது வீடு முத்தி அதனால தான் அந்த அடைந்த ஞானிகள் அதிகம் அதனாலே பூலியர்களு சான்றோர் உடைத்து தொண்ட நாட்டிலே சான்றோர்கள் அதிகம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை குன்றத்தூர் எல்லாம் தொண்ட நாடு அங்கே தோன்றினார் சேர்க்கலார் குடியில் ஒருவர் அவருக்கு அருண்மணி தேவர் வேறு அவர் தம்பிக்கு பாலராவாயர்களும் வேறு சேர்க்கலார் குடும்பம் என்பது வேளாளர் மரபு வேளாளன் என்பால் விருந்திருக்க உண்ணாதான் அந்த மரபிலே தோன்றியவன் இவருக்கு நிறைய அறிவு மகாராஜா பார்த்தான் அந்த காலத்திலே அறிவாளிகளைத்தான் அமைச்சராக்குவார்கள் அதனாலே அறிவாளியா இருந்தவன்ன இவரை கூப்பிட்டு அமைச்சர் ஆக்கி உத்தம சோழ பல்லவன் ஒரு பட்டம் கொடுத்தான் சோழ நாட்டு திருநாக்கேஸ்வரம் மாதிரி தன் குன்றத்தூரிலே ஒரு கோயில் கட்டினார் இவர் அருள்மணி தேவன் மறைஞ்சி உத்தம சோழ பல்லவன் சேர்க்கிழார் என்று வந்தது சேர்க்கிழார்னா என்ன அர்த்தம் சேனா ரிஷபம்னு அர்த்தம் அதாவது இடவக் கொடி சே சேர்க்கிழார்னா ரிஷபக்கொடியுடைய சிவபெருமானுக்கு வழிழியாய் தொண்டாக்கக்கூடிய தலைவர்கள் நிறைந்த பொடி அந்த குடி சேர்க்கலார் மரபில் தோன்றியமையினாலே இவருக்கு சேர்க்கலார் என்று பெயர் திருத்தொண்டர் திருவந்தாதி இவர் அடிக்கடி சொல்லுவாராம் அதுவே அதிகாரிகள் வரலாறு ஒவ்வொரு பாட்டுல வரும் அதை அந்த மன்னன் கேட்டு இருக்கிறான் இது என்ன புது வரலாறா இருக்கு இதுவரைக்கும் கேட்காத வரலாறா இருக்கு இவங்கெல்லாம் யாரு என்னன்னு கேட்க சேர்க்கலார் அதையெல்லாம் சொல்ல இதையெல்லாம் நீங்க எப்படியாவது வெளிப்படுத்தலுமே பாடலுமே அந்த காலத்துல பெரும்பகுதி பாட்டுத்தான் வசனம் எல்லாம் பின்னால வந்ததுதான் பல இலக்கியம் பாருங்க பெரும்பகுதி பாட்டுத்தான் இதான் நீங்க பாடணும் சேர்க்கலாருக்கு ஒன்னும் புரியல நான் எங்க போய் பாடுறது சிதம்பரத்துக்கு வந்தார் நடராஜ பெருமான் காலில் விழுந்தான் பெருமானை அடியார்கள் பெருமையை பாட வேண்டும் என்பது மன்னன் ஆணையிடுகிறான் நான் எப்படி பாடுவது எங்கிருந்தோ யாரோ மேதறிந்து உலகலாம் உலகலாம் உலகலாம் என்று ஒரு அசரீரி வாக்கு தந்தார்கள் அப்படியே எடுத்துட்டார் எம்பெருமான் நடராஜ பெருமான் ஒரு வாக்கு தந்திருக்கிறான் அதை எடுத்து உலகாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவியாடுவான் வணங்குவான் முதல் பாட்டு இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு அதுக்கு மேல போயிருவான் நம்முடைய நேரத்தை பொறுத்து என்ன சொல்ற உலக உணர்ந்து ஓதற்கு அரியவன் உலகெல்லாம் சொல்றதா உலகெல்லாம் சொல்றதா உலகெல்லாம் தானே சொல்லணும் ஏன் உலகெல்லாம் ஆண்டவன் அடியெடுத்து கொடுத்தது உலகலாம் ஒரு கட்சி கட்சி இந்த உயிர்கள் ஆணவ மனத்தினாலே கட்டுப்பட்டு கிடக்கின்றன இந்த நான் திமுரு ஆண்டவனை விட்டு நம்மளை ரொம்ப தூரம் தள்ளிட்டே போயிடுச்சு தள்ளிட்டே போயிடுச்சு நான் தான் பெரியவன் விட்டு வெளியே போயிடுவான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன் ஆண்டவன் விட்டு போய் எனக்காக நான் வேண்டினால் கடவுள் என்னை விட்டு விதைப்பவர் அடுத்தவர்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்று வேண்டினால் கடவுள் என் மணியில் வந்து தந்திருவர் இந்த ஞானிகள் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று வாழ்ந்தவர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்று வாழ்ந்தவர்கள் அடுத்தவனுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது கடவுள் உனக்கு பக்கத்தில் வருகிறார் உனக்க வேண்டும் என்று கேட்டும் பொழுது கடவுள் உன்னை விட்டு விலகி போகிறார் கட்டுப்பட்டு கிடைக்கக்கூடிய உணர்த்த விடை குறையாக்கி உலகெல்லாம் என்பதை உலகலாம் பாடினாரா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நூல் சைவர்களுக்கு மட்டும் உரியது அல்ல இந்த நூல் தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும் உரியது அல்ல இந்த நூல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் இந்திய நாட்டு மக்களுக்கு மட்டும் உரியது அல்ல ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருத்தர் சிவான்னு சொன்னா அந்த ஆளு இந்த நூலுக்குள்ள அடக்கம் அந்த ஆளுக்கு அப்பாலும் அடிச்சு இருந்தாரு அவ்ள இந்த நூலுக்குள்ள எல்லாரும் நீங்க எங்கெங்க இருந்து யாரெல்லாம் ஆண்டவனுக்கு கும்பிடுகின்றீர்களோ அவ்வளவு பேருக்கு உலகங்களுக்கும் உலகலாம் என்ற இந்த சொல்லுக்கு வல்லர் பெருமானார் பக்கம் பக்கமா விளக்கம் கொடுத்தார் கொடுத்துட்டு இன்னும் முடிக்கலான் கடைசியில அவ்வளவு உலகங்கள் அவ்வளவு உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உணர்ந்து அறியவன் எங்க ஓதி உணர்வதா உணர்ந்து ஓதுவதா படிச்சதுக்கு அப்புறம் உணர்வா இல்ல உணர்ந்ததுக்கு அப்புறம் படிப்பா உணர்ந்ததுக்கு அப்புறம் படிச்சா கண்ணீர் வரும் அதுக்கு முன்னால் படிச்சா அறிவு வரும் ஓதுவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவான் அந்த கசிந்து கண்ணீர் மல்கி பாருங்க அதுதான் உணர்ந்து முதல்ல ஆண்டவனை உணர்ந்து கொள் மனசுக்குள்ள எடுக்கிறான் என்பது உணர்ந்து கொள் அப்புறம் அவன் பெருமையை பேசி உனக்கு மிகச் சிறப்பாய் இருக்கும் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அருமையானவன் நிலவு உலாவிய நிலவுண்ண சந்திரன் நிலவு உலாவிய நீர்மழி வேதியன் தலையிலே சந்திரனையும் பிறகை தண்ணீரையும் கொண்டவன் கங்கை நில உலாவிய நீர்மடி வேடிகள் வடிவமானவன் அம்பலத்திலே ஆடக்கூடிய பெருமான் மலர் சிலம்பு அக சிலம்பணிந்த திருக்கடல் மலர் போன்ற திருக்கடல் அதை வாழ்த்தி வணங்குவான் இத பாட்டு இதுக்கு எவ்வளவு விளக்கம் தெரியுமா இந்த வர்கியின் அல்ல ஓதுவது வாய்ப்பு இன்பம் ஜோதி நிலவு தலையில இருக்க அது நிலவை பார்த்தா கண்ணுக்கு இன்பம் மலர் மலர் சிலம்பணி மலர்ல மனம் வீசும் இன்பம் சிலம்பணி இந்த திருத்தாள் சிலம்பு கலகல கல காதுக்கு இன்பம் வாழ்த்தி வணங்குவான் கீழே விழுந்து வணங்கினால் குடம்புக்கு இன்பம் ஐம்புல இன்பம் நடராஜ பெருமான இருக்கிறது பாட்டு அப்படி வருது தெரியுமா உலகன் நிலகுலாவியன் அலகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிதம்படி வாட்டி வணங்குவான் இப்படி சேர்த்து படிச்சீங்கன்னா எழுத்த எண்ணி பார்க்கணும் அறுபத்தி மூணு ஓதருக்கு நிலவு உணர்ந்து மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இப்படி பிரிச்சு எழுதி நீங்க எழுபத்தி ரெண்டு எழுத்து அது என்ன நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் தனி அடியார்கள் தொகையடியார்கள் ஒன்பது செட்டு தில்லைவாள பெரு மக்கள் அப்பாலும் அடிச்சார் சேர்த்து படிச்சா அறுபத்தி மூணு எழுத்து பிரிச்சு பிரிச்சு படிச்சா எழுபத்தி ரெண்டு எழுத்து சேர்க்கல எழுத்து எல்லியா பாடினார் நடராஜ பெருமான அருள் புரிந்தார் ஐம்புலனுக்கு இன்பம் அம்பல அம்பலத்தாடுவான்ல அம்பலங்கிறது நிலம் தலையில தண்ணி இருக்குனார் அது நீர் ஜோதினார் அது நெருப்பு ஜடை அது காற்றில் ஆடக்கூடியது காற்று உலகலாம் அது ஆகாசம் ஆக அஞ்சு பூதத்தையும் பாடிய பாட்டு இன்னொன்று அம்பலத்தாடுவான் கடவுள் பதி உலகலாம் உலகத்தில் உள்ள மக்கள் பசு ரொம்ப அரியவன் அப்படின்னா பாசம் இருக்கிற பொழுது அவனை பார்க்க முடியாது ஒரு பாடல் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்புறம் சிலம்பு மகளிர் அணிவது அதை சுட்டி காட்டின மையினாலே உமையொரு பாகன் திருவழியை மட்டும் பார்க்கலா இருப்பாரு மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருவள்ளுவர் கற்றுக் கொடுத்தது அவர் வேற எதையும் பாடமாட்டார் கற்றத நாளாய பயன்போல் வாழறிவன் நத்தாள் தொழாறு திருவடியை மட்டும்தான் பார்க்கு திருவடியை மட்டும் முதல் பாட்டுல பாடிட்டார் ஏன் தெரியும் திருவடிக்கு என்ன சிறப்பு தெரியுமா முருகன் பெருமானுக்கு ஆறு பன்னெண்டு கை ரொம்ப சரி ஆறு முகத்துக்கு எட்ட இருக்கணும் பெருமான் ரெண்டு காலோடு வந்திருக்கிறார் இது என்ன கணக்கு அவருக்கு என்ன பெருக்க தெரியலையா கணக்கு தெரியலையா ஏன் பன்னெண்டு கால ரெண்டு கால ஆக்கிட்ட கருணை என்ன கருணை வழிபடிய பக்தனுக்குவரங்கை கொண்டு வந்தால் அதனாலதான் திருவடிக்கு அவ்வளவு பெருமை நமக்கு என்ன பெயர் தெரியுமா அடியார் எங்க ஊர்ல எல்லாம் கவனமா சொல்லணும் சில பேர் காதல அடியா விழுந்துடும் அடியார்கள் அந்த அடியார்கள் பெருமை அதை காட்டூடியது தூவென் மதிசூடியது இன்ன ஒன்னே ஒன்னு சொல்லவா தூவென் யாரு சம்பந்த சுவாமி சம்பந்த ஞாபகம் வருதா தோடுடைய செவியன் விடையேறி மதிசூடி அதில் இருந்து நில வார்த்தையை எடுத்துக்கிட்டார் அப்பர் சுவாமி முதல் பாட்டு என்ன கூற்றாய்வாறு விளக்ககிறேன் மத சிலம்படி எழுதிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமி பித்தா பிறைசூடி அதுவும் பித்தா பிறைசூடி நில உலாவிய பிறை வந்துருச்சு மாணிக்கவாசி சுவாமி நம வாழ்க வாழ்த்து ஆக வணங்குவருமக்களுடைய முதல் பாடலையும் இணைத்து பாட்டால் அதிலே உள்ள சில செய்திகள் வருகின்றன உலகலாம் என்ற பாடலுக்கு அவ்வளவு விளக்கம் ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் பாட ஆரம்பிச்சார் பாட்டு மனதிறந்த வெள்ளமாக கொண்டிற்று அடியார்கள் வரலாற்றை ஆண்டவன் சொல்ல இவர் பாடினார் எத்த பாடல்கள் நிறைவடைந்தன மகாராஜா ஓடி வந்தார் காலில் விழுந்தார் வணங்கினார் இந்த பாடலை நீங்கள் அரங்கேற்ற வேண்டும் நடராஜ பெருமானுக்கு முன்னிலையிலே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கினார் ஏன் ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணது திருவாதிரை ஞானசம்பந்தர் பால் கேட்டு அழுது பால் பிடித்து ஞானம் பெற்றது திருவாதிரை நம்மாழ்வார் அவதாரம் திருவாதிரை சிவனுக்குன்னா நட்சத்திரங்களில் மிகப் பெரியதும் செம்மையான நிறம் வாய்ந்ததும் ஆனால் திருவாதிரையை சிவனுக்குரியது என்று வைத்துக் கொண்டார்கள் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படாது அவர் பிறவாய் ஆற்றை பெரியோம் அதத்தான் முத்தொள்ளாயிரத்தில ஒரு பாட்டு ரொம்ப வேடிக்கையா சொல்லும் உலகத்தையெல்லாம் படைத்த கடவுளை திருவாதிரை நட்சத்திரத்தை படைத்த கடவுளை திருவாதிரையில் பிறந்தான் வேடிக்கை இல்லையா அப்படின்னு முத்தொள்ளாயிரத்தில ஒரு பாட்டு வரும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயருமாள் ஊர் வேடி உலகு யார மன்னிய நாள் மீன் மகி கனதி என்று இவற்றை முன்னம் படைத்த திருவாதிரையை படைச்சவனே அவன்தான் அவன போய் திருவாதிரையில் பிறந்தவன் இது வேடிக்கை இல்லையாம்ப இன்னொன்னு மார்கழி மாசம் திருவாதிரை தரிசனம் நாளாணைக்கு காலையில் நாளைக்கு ராத்திரி அவளது சிறப்பானது திருவாதிரை திருவாதிரையில் தொடங்கினார் அடுத்த வருஷம் திருவாதிரையில பிடிச்சார் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமதனாவதர் பெருமான் எழுதுகிறார் ஆலயங்களில் மிகப் பெரிய மண்டபங்களை கட்டி வைத்தது ஏன் தெரியுமா பெரிய புராணத்தையும் திருவளையாள்வ புராணத்தையும் கந்தபுராணத்தையும் ஒரு பாடல் கூட விடாமல் எல்லோரும் கூடி ஒருங்கிணைந்து அமர்ந்து படனம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் ஆலயங்களில் மண்டபங்கள் கட்டப்பட்டன ஆர்முகனாவத பெருமான் பெரிய புராணத்துக்கு சூசனம் எழுதினவர் ஆர்முகனாவதற்பெருமான் தெரியாத செய்திகளை ஆர்முகனாவதர் பெருமான் அவளது சிறப்பான நூல் திருவாதிரையில் தொடங்கி அடுத்த திருவாதிரையில் நிறைவு பெற்றது பாடினார் இவருக்கு தொண்டர் சீர் படவுவார் என்ற பட்டம் தரப்பட்டது அந்த நாடு தொண்டை நாடு இவருக்கு பின்னால் தொண்டர் நாடாக மாறி போய்விட்டது நடராஜ பெருமான் திருவடிகளிலேயே அமர்ந்து கொண்டார் மந்திரி பதவிக்கு யாரை வைக்கிறது இனிமே இவர் மந்திரி பதவிக்கு வரமாட்டார் இவர் தம்பி பாலராவாயன் ரெண்டு பேரும் அறிவாளிகள் பாலாராவாயனை அழைத்து அவரை அந்த பகுதியிலே மந்திரி ஆக்கினார் மகாராஜா தமிழில் முதல் நூலாக பாடப்பட்டது பெரிய புராணம் கந்தபுராணம் வடமொழியிலே இருந்துதான் வந்தது கம்பராமாயணம் வடமொழியிலே இருந்துதான் வந்தது மகாபாரதம் வடமொழியிலே இருந்துதான் வந்தது முதலில் தமிழில் பாடப்பட்ட தனி பேர் இலக்கியம் பெரிய புராணம் சிலப்பதிகாரம் எல்லாம் உண்டு முன்னால இந்த பெரிய புராணம் தனியாக பாடப்பட்டது அதுக்கப்புறம் இது வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது உபமன்ய பக்தவிலாசம் என்று மொழிபெயர்த்தார்கள் இதுல இது எடுக்கும் மார்கதை பாடுறாள் எடுக்கும்ள் செய்யழாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செறி நீள்முடி கடக்கழிற்றை கருத்துள் இருத்துவான் யாரு ஐந்து கரம் பெற்றவன் விநாயகப் பெருமான் வணக்கம் இது எடுக்கும் வாக்கதை எடுக்கும் வாக்கதைனா என்ன நான் பாட எடுக்கக்கூடிய பெரிய கதையாகிற பெரிய புராணம் அப்படின்னு அர்த்தம் அடியார்களை எல்லாம் பிறவி பெருங்கடலிலே இருந்து எடுக்கும் ஆக்கதை அர்த்தம் சாக்கடையில் விழுந்து கடக்கக்கூடிய பிள்ளைகளை தாய் எடுக்கும் மாக்கதை அர்த்தம் எடுக்கும் மாக்கதை இந்த நடக்கும் மேன்மையை நமக்கருள் செய்ய வேண்டும் என்று ஐந்து கரங்களை பெருமானை தாழ்ந்த செவிகளை பெருமானை நான் வழிபாடு செய்கிறேன் சிவஞான போதும் பனிரெண்டாம் சூத்திரம் இதனுடைய விளக்கம் அடியார் வரலாறு செம்மலர் கழி அன்பரோடு அடியார்கள் வந்தா அடியார்களை கும்பிடுங்கள் கோயில்ல கும்பிடுற மாதிரி அடியார்களை கும்பிடுங்கள் அதுதான் இந்த வரலாறு சேக்கிலாருடைய நூல் அற்புதமான நூல் உலகலாம் என்று தொடங்கினார் அதுக்கப்புறம் அது தொடர்கிறார் வெகுடில் மெய்மொழி வான் நிழல் இயற்றிய பொருளின் ஆகும் என கதை நிறைய கதை நம்ம பிள்ளைகளை உட்கார்ந்து பெரிய புராணத்தை சொல்லுங்கள் டிவி விற்பனை குறைஞ்சு அப்படிப்பட்ட கதை எவ்வளவு கதை கிடைக்க சிவபெருமான் அவருக்கு என்ன ஆசையா நம்மளும் அந்த கண்ணாடியில் பார்த்துப்போம் எங்க ஊர்ல ஒருத்தடி மூணு மூணு முடிதான் இருக்கும் கண்ணாடிக்கு முன்னாலே முக்கால் மணி நேரம் செய்வார் இந்த மூணு முடியும் போக போகுது அது மாதிரி ஒரு ஆசை கண்ணாடியில் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்காதா சிவபெருமான் ஆசைப்பட்ட வந்தார் இல்லை நமக்கு ஒரு உயர்ந்த நூல் வர வேண்டும் என்பதற்காக கண்ணாடியில் பார்த்தால் சிவபெருமான் மாதிரி ஒரு உருவம் வந்தது சுந்தரா இங்கே வான் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தது திருநீர்த்தை வைத்துக்கொள் என் பக்கத்தில் உட்கார் இவருக்கு பேரு சுந்தரன் சுந்தரன்னா அழகன்ன அர்த்தம் பிபூதி கொடுக்கிற வேலை இவருக்கு சிவபெருமானுடைய மெய்மொழி வான் நிழல் நிழல் தானே உருவம் நிழல் உருவம் தானே மெய்மொழின்னா என்ன மெய்பொருள் அதான் மெய்மொழி அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்மொழியாகிற சிவபெருமானுடைய நிழலாய் இருக்கக்கூடிய சுந்தரப் பெருமான் பின்னாலே வந்து சுந்தரமூர்த்தியாக அவதாரம் செய்து அவர் பாடினாரே அதைத்தான் நான் பாடப்போகிறேன் திருமலை சிறப்பு திருமலைங்கிறது கைலாசம் கைலாசத்துல தொடங்கி கைதாசத்துல முடிகிறது பெரியமாகும் கைலாசத்தை பற்றி பேசினாலே இன்றைய பேச்சு முடிஞ்சு போயிடும் கூடாது பொன்னின் வெண்டிரு நீரு புனைந்தன மண்ணும் நீல் பனிமால் வரைப்பாலது தங்கமயமான ஒரு உடம்பல விபூதிய பூசணா எவ்வளவு அழகா இருக்குமோ அது மாதிரி தங்கமயமான கைலாசத்திலே விபூதி பூசண மாதிரி பணிகள் படர்ந்திருக்கின்றன அது யார் மலை தெரியுமா தன்னை அறிவரியான் என்றும் மன்னிவாள் கையிலை திருமாமலை சிவபெருமானாகிறவன் தனக்குவம இல்லாதவன் தன்னை அறிய மாட்டாதவன் மலை கையிலை மால்வரை அது எப்படி இருக்கும் பொன்னார் மேரியனார் தெரியும் காலையில மணிக்கு கைலாசத்துக்கு பக்கத்துல போய் உங்களுக்கு தெரியும் காட்மண்டில ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போய் முதல் நாள் பயணம் அதுக்கு நியாலம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயணம் எல்லாம் முடிஞ்சு தார்ச்சனுக்கு போயிட்டா கைலாசம் எதிர்த்தா போல தெரியும் தார்ச்சன் வந்து காட்மண்டில இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி சொச்சம் கிலோமீட்டர் நேர கைலாசம் தெரியும் பக்கத்துல போகலாமா தொட்டு பார்க்கலாமா ஆசையாத்தான் இருந்துச்சு போகலாம் போனா என்ன ஆகும் மூச்சு போயிடும் ஆக்சிஜன் கிடையாது மூச்சு அடைக்குது நடக்க முடியல எங்க நடக்கிறது அதுக்கு கைலாசத்தை பார்த்துட்டு வரலாம் தூரத்துல தெரியுது நடக்க ஆரம்பிச்சான் சுத்து வர்றான் நடக்கலாம் முத நாள் பதினெட்டு கிலோமீட்டர் போனோம் திரமுக்குன்னு ஒரு இடம் அங்க உட்கார வச்சாங்க திரமுக்கிலிருந்து பார்த்தா ரொம்ப பக்கத்துல கைலாசம் தெரியுது ஒரு பாறை இதுல உட்கார்ந்துதான் கைலாசத்தை தூக்கினான் என்கிறாங்க விமானங்கள் கைலாசத்தின் மீது இப்பொழுதும் பறப்பது கிடையாது கைலாசத்தை சுத்தித்தான் பறக்கும் மொழியிலே தெரியுது கண் பார்வை இவ்வளவுதான் என்கிறதும் கிடையாது காலம் கடந்து பார்க்கக்கூடிய பரம ஞானிகள் அப்படியே பார்க்கிறார் பொன்னின் திரு வெண்ணீரு புனைந்தன இருக்கக்கூடியது கவிதை மான்வரை திருமலை இந்த திருமலை எப்படி தெரியுமா கையின் மான் மடுவர் கங்கை சூழ் சடையர் கதிரி ஐயர் வீற்றிருக்கும் சிவபெருமான இருக்கக்கூடிய இடம் கைலாசம் அளப்பரும் பெருமையினாலும் மெய்யொளி தலைக்கும் தூய்மையினாலும் வெற்றி வெண்குடை அனபாயன் செய்ய போல் அவையன் திருமணத்து ஓங்கும் திருக்கையில சிலம்பு கைலாசத்துக்கு என்ன பெருமை சோழநாட்டு மகாராஜ அனபாய சோழன் மனசில் இருக்கிறது கைலாசம் அனபாய சோழனை கைலாசத்தை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உள்ளவன் இவரை பாட சொன்ன அனபாய சோழன் கம்பர் எப்படி கடைசி பட்டாபிஷேக பாட்டிலே சடையப்படல கொண்டே வச்சு அவருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணாரோ அது மாதிரி கைலாசத்தை பாடுற பொழுது சிவபெருமானுடைய நினைப்பை எப்பொழுதும் வனத்தில் வைத்திருக்கக்கூடியவன் ஆயசேற அனபாய சோழன் அவன் இருக்கக்கூடியது கைலாசமலை இந்த கைலாசமலையில உபமன்ய முனிவர்னு ஒருத்தன் இந்த கைலாசத்துக்கு போறா அந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் நின்று பார்க்கணும் இதுதான் உபமன்ய முனிவர் ஆசிரமம்னு காட்டுறாங்க மலையோட மலையா இருக்கு நமக்கு கிட்ட போவதற்கு பயமா இருக்கு என்ன ஒரு ஆறு ஓடுது ஆறு தாண்டி மலை அப்பால் இருக்கிறது இங்க இருந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துடுறோம் உபமன்ய முனிவர் இருந்த இடம் கைலாசத்தினர் அர்ஜுனன் தவம் பண்ண இடம் கைலாசத்தினர் உபமன்ய முனிவர் யாரு தெரியுமா குழந்தையா இருந்த பொழுது குழந்தை பால் வேண்டி அழுதுதான் அவங்க அப்பா சிவபெருமானே பால் வேண்டும் இந்த சிவபெருமானுக்கு கொஞ்சமா கொடுக்க தெரியாது நெல் வேணும்னு கேட்டா நெல்லும் மலையை திருட்டி கொடுப்பாரு தங்க வேணும்னு கேட்டா பன்னெண்டாயிரம் பொக்காச திருத்தி கொடுப்பாரு மனுஷன் தான் ஏழு கேட்டா ரெண்டு கொடுப்பான் சிவபெருமான் ரெண்டு கேட்டா இருபதாயிரம் கொடுப்பாரு கேட்காட்டி அவரையே கொடுப்பாரு அதான் அவருக்கு பெருமை வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறிவோய் நீ வேண்டு என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாதும் செய்தாய் யானும் மதுவே வேண்டி நல்லா நீ என்ன கொடுக்க எனக்கு தெரியும் அதை தாய் நானும் நான் கேட்காம கூடு எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும் அப்படிப்பட்ட இடம் ஊமந்தி முனிவருக்காக பெருமான் என்ன கொடுத்தா தெரியுமா வால் கேட்டவுடனே வார்க்கடலையே வரவழைச்சு கொடுத்தாராம் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் மந்தருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆதிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக நட்டம் பகில வல்லே பல்லாண்டு போருதுமே சேர்ந்தனார் பல்லாண்டு படுற இன்னொன்னு தெரியுமா உபமன்ய முனிவர் பூஜையிட உட்கார்ந்தாரான் இந்த அடியார்கள் வந்து பூஜைக்கு மலர் கிடையாது என்னையா வேடிக்கையா இருக்கு கைலாசத்துல என்ன மலர் கிடையாதுல உள்ள மலரை யாரோ புரிஞ்சிட்டு நந்தவனம் சுத்தமா இருக்கு யாரு மகாவிஷ்ணு திருமான் பூஜை பண்ணிட்டு இருக்கா அவளது பூவை எடுத்துட்டு போய் உபவநி முனிவர் சிரிச்சாராம் பொங்க மகாவிஷ்ணு பூஜை பண்றார் பூஜை பண்ணிட்டு நிர்மாலியம் போடுவாங்க அதை எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம அதை வச்சு பூஜை பண்ணுவோம் மகாவிஷ்ணு நிர்மாலியத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஒருத்தன் கேக்குறான் நிர்மாலியத்தை வச்சு பூஜை பூஜை பண்ணியாச்சுன்னா சண்டீசருக்கு இல்ல கொண்டே போடணும் இல்லைன்னா வில்ல மரத்தடிய கொண்டே போடணும் அதை வச்சு எப்படி பூஜை பண்றது ஒரு தரம் பூஜை பண்றது திரும்பவும் எடுத்து பயன்படுத்தலாமா அவரு அவர் பண்ணுன பூஜை செல்லாது அஞ்செடுத்துறாமல் பூஜை பண்றார் அந்த பூஜை ஆண்டவன் திருவடிக்கு சேராது குறுகிறப்ப சொல்லவா பாஸ்போர்ட் இல்லாம மலேசியாவுக்கு சிந்தியப்பூருக்கு வர முடியாது பாஸ்போர்ட் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா விடுவாங்களா பாஸ்போர்ட் எப்படி ஊருக்கு வர்றதுக்கு தேவையோ அது மாதிரி திருவடியை அடைவதற்கு உபதேசம் அதை எடுத்துட்டு வா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு செய்தி தெரிஞ்சு வந்துட்டார் ஆமா நீங்க எனக்கு அஞ்செடுத்து உபதேசம் பண்ற உபமன்ய முனிவர் பெருமான நாராயண மூர்த்திக்கு அஞ்செழுத்த உபதேசம் பண்ணனா யாரு கண்ணன் துவரைக்கு இரையாகிய மாதவன் துவரையின் துவாரகாபுரி துவாரகை துவாரகைக்கு இரையாகிய மாதவன் முடி மேல் அடி வைத்தவன் அவரு கால் தமிழ்ந்து கும்பிட அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்து பூஜை பண்ணதாக ஒரு வர்றாரு அப்படிப்பட்டவர் உபமன்ய முனிவர் சிவபெருமானத்தவரை யாரையும் கும்பிட மாட்டார் மேல பார்த்தா ஒரு ஜோதி மாதிரி தெரிஞ்சது தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட்டார் ஆயிரம் ஞாயிறு போல ஒரு பேரொடி கும்பிட்டார் சுத்தி இருக்கவங்களுக்கு ஆச்சரியம் யாரையும் கும்பிடாதவர் சேர்ந்த மாணிக்கவாசி சிவபெருமான் யாரையாவது கும்பிடுவாரா அதனால அந்த கை எப்படியா சேர்ந்தறியா கையானை அது மாதிரி இவர் கும்பிட்ட உடனே யாரை கும்பிடுறீங்க மேலே ஒருத்தர் போற ஒன்றொண்ட எந்த யார் அருளால் அணைந்தனர் நாம் தொரிய நம்மால் தொழத்தக்கவன் இப்பொழுது அங்கே செல்கிறான் சுவாதி நட்சத்திரம் கைலாசத்துக்கு போறாரு அப்படியா அவர் யாரு கதையை சொல்றோம் இந்த சொல்றேன் நீ ஏன் செயலுக்கு வந்த பெரிய கதை உடனே ஒரு பேக் பார்ப்போம் அப்புறம் ஒன்றரை பழைய கதை ஓடும் நம்ம புது கதையை மறந்ததுக்கு இந்த கதை வரும் தொலைக்காட்சியிடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போறார் நான் அதை பார்த்தேன் அவர் நம்மால் வழங்கத்தக்கவர் என்ன வரலாற்றை சொல்லுங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார் அங்கிருந்து பெரிய புராணம் தொடங்குது என்ன ஆரம்பிச்சார் நம்ம பழைய சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டார் சுந்தரன் வந்தான் சுந்தரனை அமர்த்தினார் திருநீர் கொடுக்க சொன்னார் சுந்தரனை ஒரு பார்வை பார்த்தார் ஏன் பார்த்தார் சுந்தரா நீ பூமியில போய் பிறக்கணும் உன்னால மூணு காரியம் ஆகணும் என்ன மூணு காரியம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் என்னை நிறைய பாடிவிட்டார்கள் என் அடியார்களை என்ன யாரும் பட்டியல் போட்டு பாடலை அதுக்கு நீ போகணும் இரண்டாவது உலகத்திலே எல்லாரும் சிவபெருமான கும்புக்கா தான் கொடுப்பாரு சுடுகாட்டில் ஆடுற மனுஷன் என்னத்தை கொடுப்பாரு பைசா வேணும்னா திருப்பதிக்குத்தான் போகணும் திருவாரூருக்கு போக கூடாது அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க சிவபெருமான் வீட்டுல வந்து என்ன வேணும்னாலும் கொடுப்பார் கொண்டாட்டியோட சண்டை போட்ட தூது கூட போகல் அப்படின்னு காமிக்கணும் இது ரெண்டாவது மூணாவது எல்லார கோவிலுக்குள்ள போய் கடவுளை நினைக்காம இவங்க பாட்டுக்கு திரும்பிடுறாங்க கோவிலுக்குள்ள போனா கடவுளோட பேசணும் பேச முடியுமா நல்லா பேசலாம் நீங்க பேசுங்கள் அம்பாள் பேசுவாள் ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்ற இப்ப வந்து எல்லாரும் இருக்காங்க ஓதுவாரிய தீபாராதனை காட்டினார் பார்த்தீங்களா நல்லா மேல ஏழு பூ வச்சிருந்தாங்க நடுவில் உள்ள பூ அந்த நேரத்துல கீழே விழுந்தது நினைச்சிக்கிட்டே நமக்கு திருவருள் பாதிக்கப்பட்டு விட்டது ரொம்ப மகிழ்ச்சி இப்படித்தான் பேசுவார் கைலாச யாத்திரை போற பொழுது மீனாட்சி காலில விழுந்து கண்ணீர் விட்டு அழுதம் தாயை எல்லாரும் பயமுறுத்துறாங்க ஒரு சாமி சொல்றாரு நூத்தி இருபது பேர் கைலாசத்துக்கு போனாங்க பனிமழை பெய்ஞ்சது அம்பது பேர் கைலாசத்துக்கே போயிட்டாங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் இவ்வளவு தைரியம் நீங்க போய் அந்த ஆத்துல குளிக்காதீங்க ஆறு இல்லாது குளம் மானசரோவர் குளிக்காதீங்க குளிச்சா வெரைச்சு போதிங்க காலகாலத்துக்கும் அப்படியே இருக்கலாம் பயந்து போய் அம்மா தாயே மீனாட்சிங்கிறோம் அங்க ஒரு தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை ஆகுது போது மீனாட்சி அம்மை நமக்கு அருள் செய்து விட்டாள் எம்பெருமான் பேசுவாரா நல்லா பேசுவார் அவரோடு பேசுங்கள் கோயிலுக்கு சென்றால் நல்ல பாடல்களை படியுங்கள் அர்ச்சனை பாட்டுத்தான் வாயார பாடுங்கள் கடவுளோடு பேசுங்கள் என்று உலகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் இந்த மூணு காரியத்துக்கு சுந்தரா நீ போகணும்னு சிவபெருமான் நினைச்சாரு உலகத்துல பறக்கிறதா இருந்தா ஆசைப்பட்டாதான் இங்க பறக்கலாம் ஆசையை விட்டாச்சுன்னா இந்த ஊர்ல எத கிடையாது நல்லா கேளுங்க நம்ம எல்லாம் ஆசையினாலதான் ஒத்திட்டு இருக்கிறோம் பார்த்தார் அவர் எந்திரிச்சு பூ எடுக்க எடுக்க போனார் இத்த நல்ல போய் பூ எடுத்தார் மனசு சுத்தமா இருந்தது சிவபெருமான் ஒரு பார்வையை பார்த்து திருக்கடைக்கன் சாத்தினார் பூ எடுக்க போனவர் அவர் நிமிர்ந்து பார்த்தார் அம்பாள் பராசக்தியினுடைய தோழியர் கமலினே அணிந்திதை ரொம்ப பேரழகு படிச்சுன்னு எடுத்தது திரும்பினார் பொண்ணு ரெண்டு ரொம்ப அழகா இருக்கேன் ஒரு நிமிஷம் மனசு சஞ்சடப்பட்டது காமன எரிச்சை கைலாசம் வராது ரெண்டாயிரம் அடி வயரா அங்க நின்றுட்டீங்கன்னா மனசு செத்து போயிரு நான் யாரு என்ன படிச்சவன் படங்கார எனக்கு இன்ன வயசு ஒண்ணு தெரியாது ஏக போகமாய் வீயும் நானுமாய் சிவபெருமானோட நல்லா உட்கார்ந்து இருக்கலாம் அந்த செர்பா விட மாட்டேன் ஐயா இனிமே மழை வந்துடும் நிக்காதீங்க என்று இறக்கி விட்டுருவார் கைலாசத்திலே நாம் செல்லக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பகுதி கைலாசத்திற்கு முன்னால மனசு போயிருவன் அந்த ஊர்ல போய் அந்த ஊர்ல அந்த மலையில இருந்து பெண்கள் மேல் ஆசைப்பட்டார் மாதங்கள் மனம் போக்கினார் ஏன் சிவபெருமான் காரணம் திரும்பி வந்துட்டார் சிவபெருமான் கேட்டார் ஏப்பா ஆசைப்பட்டியா இவர்தான் ஆசைப்பட வஞ்சபடி மறந்துடாதுங்க உங்களை கூப்பிட்டு மார்கழி மாசம் ஒரு பாட்டு ஞாபகத்தில் பெரும்பூனை வந்தக்கால் கீச்சு கீச்சென்னும் கிழி கதை முடிஞ்சு போயிடும் ஆசைப்பட்டியா ஆமா ஆசைப்பட்டேன் என்ன மறைக்க முடியுமா தாய் அறியாத சூழ் கிடையாது கடவுளுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது மறைக்க முடியாது ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டு இல்ல போல போய் பிறந்து ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு எப்படி போவேன் அதனால அங்கே போகணும் போயிட்டு வாதிமூர்த்தி அமந்திரம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை தென்புவி மீது தோன்றி தென்புவி தென்னாட்டுக்கு போ தென்பி தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதலின்பம் கலந்து அனைவாய் கலந்து அனைவாய் என்ன அர்த்தம் அவர்களோடு கலந்து அவர்களை அணைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது கலந்துனால அதானே அர்த்தம் அப்புறம் அவர்களோடு கலந்து அங்கேயே இருந்திராம திருப்பி நம்பால் வந்து அனைவாய் காதல கலந்து அணைவாய் இதெல்லாம் சிவகைமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் மனசு எப்படி நமக்கு தெரியும் கைகள் நஞ்சடி கூப்பி கலங்கினார் சிறுமையே மையல் மானுடனாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்தி நான் உன்னை விட்டுட்டு போறேன் ஐயா ஏதாச்சும் எனக்கு மனசுல தகராறு வந்துட்டா திரும்பி போகிறான் அவனுடைய அவதார நோக்கம் நிறைவேறிற்று இப்பொழுது சுந்தரன் திரும்பி போகிறான் அதனாலேதான் நான் கையெடுத்து கும்பிட்டேன் ஏன் தெரியுமா தெரிந்து சென்று சொன்னார் மாதவன் செய்த தென்டிசை வாட்டிடா திருத்தொண்ட தொகை தர போதுவார் தென் திசைக்கு என்ன புண்ணியம் சொல்றார் துகவல் முனிவர் எங்க அப்பா யாக்கிரபாதர் யாக்கிரபாதன் தெரியுமா புலிகால் முனிவர் புலிக்கால் கேட்டாராம் ஏன் காலையில மார்கழி மாசம் பனிபடந்த இடம் அங்கே மேலே ஏறி நான் எப்படியாவது அந்த மலர்களை மலர்களுக்கு துன்பமில்லாமல் பறிக்க வேண்டும் சில பேர் மலர் பறிக்கிற போது பார்த்தா வெடிக்கு கூடவே கூடாது லேசா வச்சு ஆமா அந்த மலர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கு மெதுவா அப்படி எடுக்கணும் இந்த புலிகால் புலிகைக்கும் கிடைச்சா மெதுவா எடுக்கலாம் மரத்துல ஏறலாம் அப்படி கேட்டு வாங்கினவர் வியாக்கரபாத வழிபடக்கூடிய திருச்சிற்றம்பலம் அங்கேதான் இருக்கிறது பற்று போடாய் உள்ள புரியூர் அரியானை சிந்தையானை அந்த திருப்பா புலியூர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பூமியின் இதயகமலம் போன்ற திருவாரூர் அங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் சக்தி தரம் காஞ்சிபுரம் அங்கே இருக்கிறது நந்தி தவம் செய்த திருவையாறு அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது ஒரு பட்டியல் போட்டார் போட்டுட்டு திருத்தொண்ட தொகையை பாடுவதற்காக இவர் புறப்பட்டு வருகிறார் அப்படின்னு அந்த கைலாசமலை சிறப்பு ஆற்று அடுத்து திருநாட்டு சிறப்பு திருநாடுனா எது சோழ நாடு சோழ நாடு தான் திருநாடு அந்த திருநாட்டுக்கு என்ன சிறப்பு அகத்திய பெருமான் கொடுத்த காவிரி இரண்டு கைகளாலும் தழுவி அடியார்களுக்கு அமுதூட்டக்கூடியது சோழ நாடு சிவபெருமான் திருமுடியிலே இருக்கக்கூடிய கங்கையை காட்டிலும் இரண்டு பக்கத்திலும் எண்ணற்ற சிவாலயங்களை உருவாக்கி சிவபெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் தொடரக்கூடிய காவிரி பெருமை வாய்ந்தது கங்கையில் புனித காவிரி நடுவுபாட்டு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலையில உள்ள காவிரி பிரம்மாவுக்கு சமான் ஏன் பிரம்மா திருமால் வகித்திலே உள்ள மலரிலே இருந்து தோன்றியவன் தாமரை பூலன் காவிரி ஆற்றில தாமரை மலர்கள் மலருக்கு மேல தண்ணி ஓடும் அப்போ இந்த மலருக்கு மேலே உள்ள தண்ணீர் பிரம்மா மாதிரி தெரியும் உலகங்களிலே உள்ள உயிர்களை எல்லாம் படைத்தவன் பிரம்மா காவேரிதான் சோழ நாட்டை படைத்து அழித்து காக்கிறது பிரம்மா கையிலே ஒரு கமண்டலம் வச்சிருப்பார் காவேரி அகத்தியன் கமண்டலத்திலே இருந்துதான் வெளிப்பட்டது அதனாலே காவிரியும் பிரம்மாவும் சமானம் என்ன ஒண்ணு தெரியுமா எண்ணற்ற ஆலயங்களை அடியார்கள்து போல காவேரி யாறு இரண்டு பக்கங்களிலும் எண்ணற்ற ஆலயங்களை தரிசித்துக் கொண்டே போகிறது அன்னமாடும் மகந்துரை கொய்கையில் துண்ணி மேதி படிய துதைந்தளும் கன்னி வாழை கமுகின் மேல் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போகுமாள் எப்படி எப்படி வாழமீன் ஒன்று வளமான இடத்திலே வாழை மீன் அந்த வாழைமீன் பாவும் இந்த வாழை மீன் நல்லா சாப்பிட்டுச்சு கம்பன் பாடுவான் என்ன கண்டனை இன்று போய் போட்டு நாளை வாய நந்தினன் நாகிடன் கமையின் வாழை தாவூரு கோசலனாருடைய வண்டல் கமுக மரத்துல போய் வாழை தாவுமா அவ்வளவு சாப்பாடு அவ்வளவு வேகாதிக்கு அது மாதிரி இந்த வாழை மீன் எப்படி இருக்கான் ஒரு வானவில் போட்டாப்பில் இருக்கான் அப்படிப்பட்ட நாடு சோழ நாடு அந்த சோழ நாட்டிலே ஒரு ஊர் திருவாரூர் ஏன் திருவாரூர பாடுறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்பர் சாமி பிறந்த ஊர் திருவாரூர் இல்லை ஆனாடப்பட்ட சம்பந்த சுவாமி பிறந்த ஊரும் திருவாரூர் இல்லை சுந்தரர் பிறந்த ஊரும் திருவாரூர் இல்லை திருநாவலூர் ஏன் திருவாரூர பாடுறாரு அடியார்கள் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய ஊர் திருவாரூர் தேசிரியன் மண்டபம் இது மாதிரி ஒரு மண்டபம் எல்லா அடியார்களும் வந்து வழிபாடு செய்து இருக்கக்கூடிய ஊர் தேவாசிரியன் மண்டபத்தை உடைய ஊர் திருவாரூர் திருவாரூர ஆரம்பிக்கிறார் திருவாரூர்ல ஒரு பக்கம் வேத ஓசை ஒரு பக்கம் வீணையும் ஓசை ஒரு பக்கம் வானவர்கள் தோத்திரம் பண்ணக்கூடிய ஓசை ஒரு பக்கம் பெண்கள் நடந்து செல்லக்கூடிய மணி முழ ஓசை ஒரு பக்கம் காதுக்கெனிய கீத ஓசை திருவாரூர் அப்படி கேட்குமா நானும் இப்ப போய் பார்த்தேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே என்ன இன்னொன்னு தெரியுமா கிளி தேவாரம் பாடுமா நாகனவாய் பறவை கேட்டுக்கிட்டே இருக்குமா கிளிக்கு யாரு தேவாரம் சொல்லி தெள்ளும் ஓசை கட்கள் பை கிளை பாடுவ கேட்பன பூவைகள் கிளிக்கு யாரு தேவாரம் சொல்லி கொடுத்தார் ஒருத்தரும் சொல்லி கொடுக்கல கிளி இருக்கிற வீட்டுல உள்ள பெரியவர் தேவாரத்தை வாயார நாலு மரம் படிச்சார் சொன்னதை சொல்லு கிளிப்புள்ளை அப்படி எடுத்து சொல்லுது மீனாட்சி கையில கிளி இருக்கும் ஏன் அடியார்களாகிய நீங்கள் உங்கள் துன்பங்களை சொன்னால் கிளி அதை கேட்டுக்கிட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி இரண்டாவது முறையா நம்ம குறைகளை எடுத்து சொல்லுமா அதுக்கார்த்தா அவன் கையில ஒரு கிளியான் சிம்மவ கிளியை கொண்டு உட்கார வச்ச அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான் தோல்ல உட்கார்ந்தார் ஏன் அடியார்கள் துன்பத்தை காதுல சொல்லணும்னா காதுக்கு பக்கத்துல உள்ள இடம் தோல் அதனால தோல்ல போய் கிளியா உட்கார்ந்தாராம் கிளிக்கு அவ்வளவு பெருமைங்க சுக ரிஷி கிளித்தலையோட தானே வந்தாரு சிறையாரும் மடக்கிளியே தானே அது அப்படிப்பட்ட ஊர் நிலமகளுக்கு திலகம் திருவாரூர் அந்த திருவாரூருக்கு நிறைய சிறப்பு அந்த திருவாரூரிலே ஒரு மன்னன் திருவாரூருக்கு பூ அம்பலம்னு பேரு சிதம்பரத்துக்கு பொன்னம்பலம்னு பேரு திருவாரூர் மண்ணோடு சேர்ந்த திருத்தணம் இது ஆகாச திருத்தனம் திருவாரூர் பெருமான் புற்றிடம் கொண்டார் மண்ணுக்கு அடையாளம் திருவாரூர் ஆகாசத்துக்கு அடையாளம் சிதம்பரம் அப்படிப்பட்ட புகழ் பெருகிய ஊர் திருவாரூர் மனு நீதி சோழன் அங்கே வாழ்கிறான் அது யாரு மனு நீதி சோழன் இந்த நாட்டிலே புகழை நிலைநாட்டியவன் உலகில் எல்லா மக்களும் எப்படி வாழ வேண்டும் என்றும் உலகில் ஒரு பேரரசன் எப்படி இருக்க வேண்டும் என்றும் காட்டியவர் மண் நீதி சோழன் மண்நீதி சோழனுக்கு ஒரு மகன் அந்த ஒரு நாள் தேர்ல போனான் அரசுலாம் தெருவில் போனான் மறக்கப்படாது ராஜாக்கள் போற தெருவலை போனான் மற்ற ஆட்கள் போற தெருவில் அவன் போகல அனவில் தேர்தானே சூழ போனான் எல்லாம் பட பரிவாரமெல்லாம் வருது அதோட போறான் மணி அடிச்சுக்கிட்டே போறான் அந்த தேர் தேர் மணி அடிக்கும்ல ஆரம் கொடுக்கறீங்கல்ல ஓ சிங்கப்பூர்ல ஆரன் சத்தமே கேட்காது எங்க ஊர்ல ஆரஞ்சு சத்தம் தவிர வேற எதுவும் கேட்காது நாங்க கொடுத்து வச்சது அப்படி அப்படி மணி அடிச்சுக்கிட்டே போற தேர் அந்த தேர்ல போறான் ஒரு கண்ணு குட்டி ஓடி வந்தது ஆமா இதுவரைக்கும் ஓடி வந்தது ஒருத்தருக்கும் தெரியல இவ்வளவு பட பற்றாலம் போகுது கண்ணுக்குட்டி ஓடி வருது ஈசன் பசுவா வந்தாரா இந்த யமன் கண்ணுக்குட்டியா வந்தாரா கண்ணுக்குட்டி ஓடி வந்தது முன் சக்கரம் போயிடுச்சு இரண்டாம் சக்கரம் இரண்டாம் சக்கரத்துக்கு முதல் சக்கரத்துக்கு குறுக்கில வந்து விழுந்து பாஞ்சு செத்து போச்சு இவனுக்கு ஒண்ணு புரியல வண்டியை நிறுத்திட்டான் அப்பாவுக்கு படி வந்து கன்று குட்டிய கொண்டால் பாவம் இந்த படிக்காகவா நான் குழந்தையாக பிறந்தேன் இந்த படியை மாற்றணும் என்ன செய்யலாம் அந்தணர்களை கூப்பிட்டான் கூப்பிட்டு பரிகாரம் கேட்டான் அது ஒரு பக்கம் இருக்க இந்த பசுமாறு அங்கிருந்து போறப்பட்டது அரண்மனைக்கு வந்தது அங்க ஒரு ஆராய்ச்சி மணி காலங்காலமா கட்டி கிடக்கு தூசி அடைச்சு போய் கிடக்கு ஏன் யாரும் இதுவரைக்கும் துன்பம்னு அந்த மணியை அடிச்சதே கிடையாது ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன் நிறைய புஸ்தகம் வச்சிருக்காரு அவ்வளவு தூசியா கிடக்கு புரியுதா அந்த மனுஷன் படிக்கவே இல்லை வாங்கி வச்சிருக்க என்னத்துக்கு அது மாதிரி மணி தூசி அடைஞ்சு கிடக்கு ஏன் தூசி அடைஞ்சு கிடக்கு அந்த ஊரில் இதுவரைக்கு நீதி மாறி எதுவும் நடக்கல அந்த மணியை யாருன்னு அடிக்கல பசுமாடு வந்தது பொன் அணிமணியைச் சென்று கோட்டினால் குடைத்ததன்றே கோடுன்ன கொம்பு கொம்புனால அப்படி ஆட்டி அடைச்சு ராஜா காதல விழுந்துச்சு ஐயோ இதுவரை கேட்காத ஒளி கேட்கதே இது படிப்பறை முழக்கோ என் மீது படியை சுமத்தக்கூடிய ஒரு பறையின் ஓசையோ வளர்க்கும் பாவத்தின் ஒலியோ நான் செய்த பாவத்தின் ஒலியோ வேந்தன் படித்திருந்த ஆவி கொலவரும் மரணி ஊர்தி கழுத்தணி மணியின் ஆற்போ ராஜாவுடைய பிள்ளையை கொள்றதுக்காக யமதர்ம ராஜா வருவானே அவன் வர்ற எருமமாட்டு கழுத்துல போட்ட மணியின் ஓசையோ அதான் சேர்க்கலர் என்ன தன் கடை முன் கேடா தெளித்தெழும் ஓசை செவிப்பு ரம்பு ராஜாவுடைய காதல இந்த ஓசை விழுந்தது ஆராய்ச்சி மணியை யாரோ அடிக்கிறார்கள் என்ன ஏது மந்திரிய கூட்டா மந்திரி யாரு தெரியுமா முதிர்ந்த கேள்வி தொன்னெறியமைச்சன் முதிர்ந்த கேள்வி தொன்னறி அமைச்சன் பேராட்டன் உடையவன் முதிர்வுடையவன் அடிந்தவன் சிறப்பான மந்திரி வந்தான் என்ன சத்தம் த என்ன சத்தம் கேக்குது இந்த பசுமாடு வந்து அடிக்குதே என்ன சத்தம் என்ன காரணம் ஒரு நாலு வரி சேர்க்கலாருக்கு சக்கரத்தை பட்டம் கொடுக்கலாம் புதன்வன் ஏறி அழன் தேர்தானை தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று தேர்கா இடைத் தொகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான் அச்சரலட்சம் இருக்கலாம் வளவ அரச கட்டிகளுக்கு கண்ணுகுட்டி என்ன கெட்டா போச்சுக்கு தெரியுத பொருள் இருக்கு பாருங்க மறை பொருள் அது ரொம்ப முக்கியம் நீங்க பசு மாதிரி ஆமா ஆமா நீங்க மாடு மாதிரின்னா முற்றிடுறான் யோசிச்சு பாருங்க உள்ள அர்த்தம் வேற பசுன்னா தன்மை வாய்ந்தது மாடுன்னா முறக்குதானம் வாய்ந்தது அடுத்தாப்புட பட்டத்துக்கு வர வேண்டிய பிள்ள நினைப்புல வச்சுக்கோ ஆங்கு ஓர் மணி நெடுந்தேரில் மணி அடிச்சுக்கிட்டே போனிச்சு தேர் ஆரம் குடுத்துக்கிட்டே போனேன் அந்த பொறுக்கல வந்து விழுந்தா தப்பு அவ மேலதானே மணி அடிச்சுக்கிட்டே தேர் போனது கண்ணுக்கு ரயில் அடிபட்டு விழுந்தா ரயில்வே மேல தப்பு இல்லை ரயில் போறதுக்குன்னு தண்டவாளம் போட்டு வச்சிருக்கான் அது மாதிரி ராஜாக்கள் போற தெருவில் கண்ணுக்குட்டி வந்தா அது கண்ணுக்குட்டி மேல தப்பு ஓட்டணம் பிள்ளை மேல தப்பு இல்ல அரசு தெருவில் விழுந்துருச்சு முன் சக்கரத்தில் விழுந்தா ஓட்டவன் மேல குற்றம் முன் சக்கரத்தை விட்டு விட்டு பின் சக்கரத்தில் விழுந்தா விழுந்தவன் மேல குற்றம் அவங்க சட்டம் சேர்க்கல இருந்து இறந்ததாக தளர் இந்த பசுமாடு வந்து விளைத்தது இளங்கன்று பயம் அறியாது வந்து விழுந்து விட்டது அப்படியா இந்த பசுமாட்டுக்கு துன்பம் வந்து விட்டதா ஐயோ ஆகுறு துயரம் எய்தினான் பிள்ளை இறந்ததுக்கு கண்ணுக்குட்டி இறந்ததுக்கு அப்புறம் பசுமாட்டுக்கு வந்த துன்பத்தை இவனும் அடைந்தான் மந்திரிகள் அது கண்டார்கள் மன்ன அடி வணங்கினார்கள் நீங்கள் சிந்தை தளருவது கூடாது என்றார்கள் இப்ப என்ன செய்யலாம் மறை அந்த விதித்த மாதிரி வழி நிறுத்தல் அறம் என்ன தங்கத்தில ஒரு பசுமாற்ற கண்ணுக்குட்டியவ பண்ணி கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து இவன் சிரிக்கிறான் இது அந்த பசுமாற்றினுடைய நோய்க்கு மருந்தாகுமா இப்படி தர்மம் தான் சரியாதோ ஒரு பாட்டு எழுதமான பாட்டு விருப்பமான பாட்டு உலகத்தை காப்பாற்றக்கூடிய மன்னன் மண்ணுயிரு காக்கும் காலை உயிர்களை காப்பாற்றும் பொழுது தான் அதனுக்கு இடையூறு அவர்களுக்கு துன்பம் வருமானால் துன்பம் யாரால வரும் தன்னால் வரும் தன் பரிசனத்தால் ராஜாவுடைய சேவகர்களால ஊனமிகு பகை திறத்தால் பகைவர்களால வரும் கல்வரால் உயிர் தம்மால் சிங்கம்புடி கரணை இதால வரும் அஞ்சு விதமா பயம் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ எங்க ஊர்ல எல்லா அலுவலகத்திலையும் இந்த பாட்டு எழுதி போட்டா இந்தியா உலகத்தில முதல் நாடாக திகழும் எப்ப எழுதி போட போறாங்களோ தெரியல சொல்றான் தப்பு தவறு அந்த கோகுறு நோயை நான் பெற வேண்டும் பசுமாற்றின் துன்பம் என்னை சேர வேண்டும் மதியமைச்சரை பார்த்தார் இதுவரைக்கும் எப்படி நிகழ்ந்தது கிடையாது எல்லோரும் சொன்னார்கள் ஒரு முந்தி நடந்திருக்கு அதுக்கெல்லாம் பரிகாரம் தான் பண்ணிருக்கிறாங்க இவன் சிரிச்சான் என்னைக்காவது பசுமாடு வந்து கொம்பினால ஆராய்ச்சி மணியை இதுக்கு முன்னாலே அடித்ததா சளித்திரவுண்டா இப்பெற்றி புள்ள நாளைக்கு இன்னொருவன் கொலை செய்தால் அவனுக்கு நான் மரண தண்டனை விதிப்பேனே ஆனால் என் தர்மம் சரித்து போகாதா என் பிள்ளைக்கு என்னவோ அதானே மற்றவனுக்கும் என்ன சொல்றான் தோற்றமுனை உயிர் கொன்றால் ஆதலினால் துணி பொருள் தான் ஆற்றவும் ஒரு குலத்துக்கு ஒரு குள்ள இது மேல நான் போய் தேர்வு இந்த பாவம் எனக்கு எதற்கு உடைவாள உருகினா வெட்டிக்கிட்டா முடிஞ்சு போச்சு இப்ப ராஜாவுக்கு ரெண்டு கஷ்டம் முதல்ல கண்ணுக்குட்டி இறந்ததுக்கு ஏதாவது செய்யணும் மந்திரி இறந்த ஏதாவது செய்யணும் கன்று குட்டி இறந்ததுக்கு என் மலனை தேற்காடி ஊர்வேன் மந்திரி இறந்ததுக்கு நான் என் உயிரை விட்டு விடுவேன் உயிருக்கு உயிர் ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான் தருமம் தன் வழி செலுகை கடன் என்று தன் மைந்தன் மருமம் தன் தேராடி உற ஊர்ந்தான் மனுவேந்த அரசாட்சிதோதான் தன் பிள்ள மேல தானே தேர் ஊர்ந்தான் படுத்தது தேர விட்டு கவலைப்படாம அருமந்த அரசாட்சி கஷ்டமா ஈஸியா சொல்லுங்க அரசாட்சியில இருக்கவனுக்கு தரமுடி முள்முடி சும் அல்ல மணிக்கிரிடம் அல்ல அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோ தான் எல்லாரும் அழுதார்கள் தன்னழிவன் குடைவேந்தன் செயல் கண்டு தறியாது மன்னவர் கண்மலை பொழிந்தார் வானவர் பூமலை சொறிந்தார் அண்ணளவன் கண்ணகிரே அணிவீதி மடை விடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி பெருமான் சிவபெருமான் வந்து முன்னால காட்சி விட்டுட்டார் எப்படி காட்சி கொடுத்தா வந்தாரா கூட்டுக்கார மாவட்டா ரொம்ப வேண்டிய இடத்துக்கு தான் வீட்டுக்கார மாவ போவோம் நம்ம வீட்டுக்கு லெட்டர்ல தகவல் வந்தா நம்மளும் பதில் லெட்டர்ல போட்டு விட்டுருவோம் அவரு வந்து கூப்பிட்டு நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் அவரு வீட்டுக்காரம் வந்து கூப்பிட்டா நம்ம வந்து அம்மாவையும் போயிட்டு வருவோம் அவரு வீட்டுக்காரம் எல்லாரும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டு நாயவும் கூட்டிகிட்டு இருக்க போயிடுவோம் போமா இல்லையா நீ எப்படி கூப்பிடுறீயோ அப்படி இந்த குடும்பம் பாக்குறாரு என்ன இந்த மகாராஜா அந்த புள்ள நம்ம வந்து படுக்கணுமா இல்லையா அவன் பாட்டுக்கு போயா நீயமாச்சு உன் மனநீதியை மாறிச்சு நான் போறேன்னா எண்ணம் திகாகிறது அதனாலே சிவபெருமான் அம்பாலோட காட்சி கொடுத்தாரான் சடை மருங்கில் இளம்பெறையும் தனி வெடிக்கும் திருநுதலும் இடமருங்கில் உமையாடும் எம்மருங்கும் பூதகணம் உடை நெருங்கும் பெருமையும் முன்கண்டரசன் போற்றி சேப்ப விடை மருகும் பெருமானும் அருள் கொடுத்தான் அருள் கொடுத்தான் ஒரு பார்வை பார்த்தான் அப்படி பார்த்த உடனே இந்த கல்லுக்குட்டி முதல்ல எந்திரிச்சு அதான் முக்கியம் கண்ணுக்குட்டி முதல்ல எந்திரிச்சு இவன் குள்ள முதல்ல எந்திரிச்சா இந்த ராஜா திரும்பவும் பிள்ளைய ஊர்ந்து இருப்பான் கண்ணுடி செத்து போச்சுல்ல முதல்ல சிவபெருமான் கண்ணுக்குட்டியை எழுத்துட்டார் அப்பா கண்ணுக்குட்டி வந்துருச்சு செத்த வந்திருந்து வந்துட்டான் முதல்ல ஆண்கன்று என்ன வாழ்றாரு பாருங்கள் சேர்க்கிறார் அந்நிலையே உயிர் பெயர்ந்த ஆண்கன்றும் அப்புறம் அவன் மன்னுரிமை தனிக்கன்றும் அப்புறம்தான் இளவரசன் எந்திரிச்சான் அப்புறம்தான் மந்திரி எந்திரிச்சாரு மந்திரியும் வரிசை போடுறாரு மந்திரியும் உடன் எழலும் என்று அறிந்திலும் வேந்தனுக்கு மகிழ்ச்சி யாருக்கும் முன் நின்றால் முடியாத பொருள் உளதோ யாருக்கும் முன்னவனே முன் முடியாத பொருள் உலதோ முன்னவனாயிருக்கிற பெருமான் வந்துட்டா என்ன சார் நடக்காது என்னவென்றால் நடக்கும் அப்படிப்பட்ட திருவாரூர் சிறப்பை சொல்லுகிறேன் திருவாரூர் வாழ்ந்த பெருமக்கள் அடியார்கள் கெட்ட திருவினார் அவர்களுக்கு அதுக்கு ஒரு துன்பம் அதெல்லாம் கிடையாது கேடும் கிடையாது ஆக்கமும் கிடையாது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடுஞ்சொம்பொன்னும் போக்கவே நோக்குவார் திருவோருக்கு என்ன மதிப்போ தங்கத்துக்கு அதான் மதிப்பு உனக்கு மோட்சம் வேணுமா திருவாரூர்ல சிவபெருமான கும்பிட வேணுமா எனக்கு மோட்சம் வேண்டாம் திருவாரூர்ல சிவபெருமான கும்பிடலே கூறும் அன்பில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் ஆரம் கண்டிகை ஒரு மாலை ஒரு ருத்ராட்சம் ஆடையின் கண்டையே பெரு கந்த வாரம் பழி அளவு ஒன்றில செயல் என்ன தெரியுமா ஆண்டவன் திருப்பணி இவர்கள் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகையை அடிப்படையாகக் கொண்டு அடியார்கள் பெருமையை சொல்லப் போகிறேன் என்று சேர்க்கிறார் பெருமான் திருமலை சிறப்பு திருநாட்டு சிறப்பு திருநகரச் சிறப்பு அடியார் கூட்டச் சிறப்பு எல்லாவற்றையும் சொல்லி ஒரு முன்னுரை அமைக்கிறார் இது இன்றைய உரை இன்றைய தலைப்பு முன்னவனே முன்னின்றார் முடியாதது ஒன்று உளதோ முடியாத பொருள் உளதோ இந்த செயலை தொடங்கி வைப்பவன் முன்னவனாகிற பெருமான் அவன் நினைத்திருக்கிறான் நாம் கூடியிருக்கிறோம் இந்த ஞான வேள்வியில் கலந்து கொண்ட பெருமக்கள் அனைவருக்கும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் கிடைப்பதாக